கண்டங்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட ரயில் பாதை வழியே சென்றடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஹென்ரி போர்டு அவர்கள் பெட்ரோலில் இயங்கும் தனது வாகனத்தை வெற்றிகரமாக சோதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவது பிரிட்ஷர் விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெண்களின் உரிமைகள் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டம் அமெரிக்க சட்டமன்றம் அனுமதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரிஸில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு ஒன்றின்படி ஹங்கேரி தனது எழுபத்தி ஒரு 63 நிலத்தையும் மக்களையும் இழந்தது ஒன்பதாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று யூத அகதிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டது இந்த அகதிகளில் 200 பேர் வரை பின்னர் ஜெர்மனியின் நாசி வதை முகாமில் சிறை வைக்கப்பட்டு த்தி ஏழாம் ஆண்டு மார்டின் லூதர் கிங் அவர்கள் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அற போராட்டத்தின் வலிமை என்ற தனது உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார் பிரிட்டனிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூமாலை நடவடிக்கை இலங்கையின் ஆளுகைக்கு உட்பட்ட வான்பரப்பில் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய விமானங்கள் யாழ்குடா நாட்டின் மீது உணவுப் பொட்டலங்களை வீசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் கஜகிஸ்தான் நோக்கி சென்ற ரயில் வண்டி வெடித்ததில் தொன்னூத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் தியானின்மென் சதுக்கத்தில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் ராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது பல மானவர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்தில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் சாலிடாரிட்டி இயக்கத்தின் வெற்றி கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிஸ்டிற்கு எதிரான புரட்சியை கிளறியது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் இரண்டு ரயில் வண்டிகள் இயற்கை எரிவாயு குழாய் ஒன்றை கடக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டனர்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 தரிம வேதியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அனில் அம்பானி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜேக்கப் சகாயகுமார் அருணி தென்னிந்திய சமய்துறை நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரியாமணி இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள்